பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரை கபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நமய்யன்பர்களே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால கற்பவை கற்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தில் பதிமூணு அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு அர்த்தங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பதினாலாவது அத்தியாயத்தை தொடங்க போகிறோம் இந்த பதினாலாவது அத்தியாயத்துக்கு தலைப்பு குணத்திரய விபாக யோகம் யோகம்னா தலைப்பு விபாகம்னால் பகுத்தறியிறது குணத்திரயம்னு சொன்னால் மூன்று குணங்கள் இது ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்திலருந்து பார்த்து கொண்டிருக்கோம் பிரகிருத்தியோடய குணங்கள் பிரகிருத்தியோடய குணங்கள்னு அங்கேயும் சொல்லியிருக்கோம் இது பதினாலாவது அத்தியாயத்தில் விசேஷமாக பார்ப்போன்னு ஆக சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்கின்ற இந்த மூன்று குணங்கள் மாயையனுடைய குணங்களாக உபதேசிக்கப்பட்டிருக்கு இந்த குணங்களுடைய ஸ்வரூபம் லட்சணம் என்ன அந்த குணங்கள் எப்படி நம்மளை அதாவது இந்த உடம்பில் இருக்கிற ஜீவனை எப்படி இந்த குணங்கள் கட்டி போடுறது இந்த குணங்களை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறது இந்த குணங்களுடைய பலன் என்ன இந்த குணங்களோட இருக்கிறதுனால நம்முடைய மறுபிறவி எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த அத்தியாயம் சொல்கிறது எந்த குணத்துக்கு எதோட எந்த மாதிரி சங்கம் ஏற்படுறது இப்படிலாம் பல விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக மூன்று குணங்களை பகுத்தறியக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் அப்புறம் குணாத்தீதனாகிறது எப்படி குணங்களை கடந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அத்தியாயத்தில் ஆத்மாவனுடைய நிர்குணஸ்வரூபம் அனாத் சகுணஸ்வரூபம் இந்த ரெண்டையும் பகுத்தறிய போறோம் கேத்திர கஷேத்த விபாகம் தான் இன்னொரு கோணத்தில் சொல்லப்பட போகிறது ஆகவே புருஷ பிரகிஸ்தோஹி புங்கே பிரகிருஜான் குணான் அப்படின்னு சொல்லி பதிமூணாம் அத்தியாயத்தில் சொன்னார் காரணம் குணசங்கோசிய சதசத்யோனி ஜென்மசு அப்படின்னு சொன்னார் இந்த புருஷன் பிரகிரு பிரகிரு உற்பத்தி ஆகிற குணங்களை வெளிப்படுகிற குணங்களை அனுபவிக்கிறான் அதுக்கு காரணம் குணசங்க பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கு இந்த குணத்தோடு இருக்கிற சம்பந்தம் அப்படிங்கிற போது அந்த குணங்களுடைய லட்சணங்கள்லாம் என்னங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அந்த குணங்களெல்லாம் ஜீவாத்மாவை பந்தப்படுத்துகிறது எப்படி பந்தப்படுத்துகிறது இந்த விஷயங்களையெல்லாம் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் எனவே இதற்கு குணத்திரய விபாக யோகம் அப்படிங்கிற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு இந்த முகவரையை நான் இப்போ சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொல்லுவேன் இந்த அளவுல இன்றைக்கு முக உரையை நான் பூர்த்தி பண்றேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்